السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَن يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ وَمَن يُضْلِلْ فَلَن تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا أَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَرَسُولَنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ صَلَّى اللَّهُ وَسَلَّمَ وَبَارَكَ عَلَى نَبِيِّنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ وَسَلَّمَ تслиما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنه لا تصيبن الذين ظلموا منكم خاصه وعلاه أن الله شديد العقاب وقال الله سبارة وتعالى وإذا وقع القول عليهم أخرجنا لهم دابة من الأرض تكلمهم أن الناس كانوا بآياتنا لا يرقون صلى الله عليه وسلم فقال النبي صلى الله عليه وسلم فتح اليوم من بدم يأجوج ومأجوج وحلق بين أصابعه فقالت زينب بن جحش رضي الله عنها أنه لك وفينا الصالحون يا رسول الله திருநாமம் போட்டி ஆரம்பம் செய்கிறேன் முகமது முஸ்தபா ரசூல்லாம் அன்னவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் குடும்பத்தார்கள் சகாபாக்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்த உண்டாக அன்புக்குரிய எல்லாவுடைய நல்லதார்களே நாமிய சகோதரர்களே ஒரு தொடரான சோதனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம் முகம் கொடுத்து வருகிறோம் என்ற செய்தி ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்கும் நிச்சயமாக பாரமாகவே இருக்கிறது இந்த சோதனை நாளை முடிந்துவிடும் நாளை மறுதினம் முடிந்துவிடும் அடுத்த மாதம் முடிந்துவிடும் அடுத்த வருடம் முடிந்துவிடும் கணக்கு போட்டவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு காணல் நீரை தூண்டு மாறுவதாக தெரிகிறது அந்த சோதனை அதனுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருப்பதாகவே கண்களுக்கு தெரிகிறது அல்லாவுடைய நல்லே அல்லாவை நம்பிய ஒவ்வொரு மூவியும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இது நோய் என்ற வடிவில் அல்லது ஒரு கிருமி என்ற வடிவில் அல்லாவுடைய ஒரு சோதனை உலகத்துக்கு இறக்கிவிடப்பட்டிருக்கிறது அல்லது இது ஒரு தண்டனை இறக்கிவிடப்பட்டிருக்கிறது ஒரே விடயம் சோதனையாகவும் மாற மாற முடியும் நல்லவர்களுக்கு சோதனை பாவிகளுக்கு தண்டனை உலகத்தில் உள்ள மக்கள் இந்த உலகத்தினுடைய பணம் உலகத்தினுடைய அதிகாரம் இந்த உலகத்திலே உள்ள கவர்ச்சியான வசுக்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அழகு அலங்காரங்கள் ஆடம்பரங்கள் இவைகளிலே மக்கள் மூலி அதனை அனுபவிக்கத் தோன்றியதனால் அல்லாஹுவை மக்கள் மறந்து விட்டார்கள் அல்லாவை மறந்து விட்டார்கள் அல்லாவுடைய கடமைகளில் பொடுமுக்கு செய்ய ஆரம்பித்தார்கள் களிமாவுடைய உழைப்பிலே குறைபாடு செய்தார்கள் தொழுகையில் குறைபாடு செய்தார்கள் அச்சத்தை செய்தார்கள் தொழுகிறவர்களுடைய உள்ளத்திலும் உள்ளும் பேணுதல் ஒழுக்கங்கள் குறைபாடு நோன்பிலே குறைபாடு அல்லாவுடைய கட்டளைகளின் குறைகளை செய்து கொண்டு உலகத்தை நிறைய அனுபவிக்க நிறைத்ததன் விளைவாக மனிதன் ஆசா பாசங்களுக்கும் பாவங்களுக்கும் அல்லா விரும்பாத முன்கராத்துகளும் அல்லாவிடால் வெறுக்கப்பட்ட செயல்களுக்கும் மனிதர்கள் உள்ளாக்கிவிட்டார்கள் அதனுடைய விளைவையே நாங்கள் இப்பொழுது உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்மினும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஏற்படுகிற முசீபத்துகள் அது சிறியதோ பெரியதோ உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும் உங்களுடைய கரங்களினால் கைகளினால் நீங்கள் தேடிக் கொண்டவைகள் தாம் என அல்லாஹான் தாலா குரானியை மிக தெளிவாக எடுத்துச் சொல்ல இப்படியான ஒரு சோதனையின் பின்னணியில் நாங்கள் இருக்கும்போது இந்த சோதனையை எங்களுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவாறு அமைக்க வேண்டும் என அல்லாஹுரத்திலே கேட்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிங்களுடைய கையிலே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சூரத்துள் பசராவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு பாரங்களை எப்படி சுமத்துகிறார் சோதனைகளை எந்த அளவுக்கு ஏற்படுத்துகிறார் என்பதை அளவு எந்த ஒரு ஆத்மாவையும் அந்த ஆத்மாவுடைய சக்திக்கு அப்பால் அந்த ஆத்மாவினால் சுமக்க முடியாத கஷ்டங்களை கொடுத்து அல்லா சிரமப்படுத்த மாட்டார் என்று சொல்கிறார் பின்பு அல்லாஹு தாலா மூமி கேட்க வேண்டிய துவாமி சொல்லி தருகிறார் நாங்கள் சில விடயங்களை தவறாக மறந்து செய்திருப்போம் பாவம் என்று தெரியாமல் மறந்து செய்திருப்போம் அல்லது தவறுதலாக செய்திருப்போம் மறதியாக தவறுதலாக செய்தவைகளுக்காக எங்களை குற்றம் பிடிக்கிறார்கள் எங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்தினர்களுக்கு எப்படி நீ பாரங்களை சுமைகளை அவர்களுக்கு சுமத்தாட்டினாய் மகானல்லா வரலாறுகளை படிக்கும் போது ரொம்ப பெரிய பயம் ஏற்படுகிறது முந்தைய சமுதாயத்தினர்கள் சுமக்க முடியாத சோதனைகளை எல்லா ஏற்படுத்தியிருக்கிறார் பனும இஸ்லாயர்களுக்கு ஏற்படுத்தின சோதனைகளை சிந்தித்தாலே அல்லாஹ் பிடிக்கும் போது எவ்வளவு கடுமையாக பிடிக்கிறார் என்று தெளிவாகல இப்போது ரசூருல்லா இஸ்லா சூரிய உமத்திலே உள்ள பூமியில் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் யல்லா முன்னோர்களின் மீது எந்த பாடங்களை சுமத்தினாயோ எந்த கஷ்டங்களை அவர்கள் மீது சுமத்தினாயோ கண்டனையாகவோ சோதனையாகவோ அந்த பாடங்களை எங்களுக்கு நீ சுமத்தி விடாதுலனே யார்கா எங்களுக்கு எதனை தாங்கி பிடிக்குகிற சக்தி இல்லையோ அந்த பாடங்களை எங்கள் மீது நீ சுமத்தாட்டி விடாதுலனா மூன்று அருமையான வார்த்தைகள் நடந்த தவறுகளை மன்னித்து விடுவாயா அதற்கு மேல் அப்பு என்பது மன்னிப்பது மட்டுமல்ல மன்னித்து மறந்து விடுவாயா அந்த தவறுகளை திருப்ப எடுக்கவே கூட முழுமையாக விட்டுவிடுவாயா மன்னிப்பாயா எங்களோடு விளக்கமாக நடந்து கொள்வாயா வரஹம்னா அந்த மௌலா நான் நீங்களுடைய எஜமான நடக்கிறீர்களாய் நீ எங்களுடைய செய்ய முடியும் இருந்தாலும் எங்களோடு கருணையாக நடந்து கொள் சொல்லுனா அலோ கோவில் தாப்பி திரை நிராகரிப்பாளர்களான கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாய சகோதரர்களே ஒரு பூமி சோதனையை பயந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய துவா எப்படி அமைய வேண்டுமென்று நல்லா இங்கே சொல்லித்தருகிறார் தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது உலகம் முடியும் வரைக்கும் காலத்துக்கு கால மனிதனுக்கு சோதனை வந்து இருக்கும் தனிப்பட்ட ரீதியிலோ குடும்ப ரீதியிலோ ஊர் ரீதியாகவோ அல்லது உலக அடிப்படையிலோ ஏதோ ஒரு சோதனை வந்து மண்ணினுடைய உள்ளத்துக்கு பாரத்தை கொடுத்துக் அந்த நேரம் இந்த துவாவை அதிகமாக ஓத சொல்லியிருக்கிறார் ரொம்ப நாளா துவாஹா இந்நத்தீனாவிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய கடையில் வரைக்கும் உள்ள பகுதிகள் எக்காலத்திலும் வருகிற தாங்க முடியாத சோதனைகளை அங்காவிடமிருந்து அந்த சோதனைகளை நீக்கிவிடு என்று கேட்குகிற பிரார்த்தனையாக இருக்கிறார் அல்லாமா இவனுக்கு பதிவு செய்கிறார்கள் தாவாக்கிலே இருந்த மிக சிறந்த சிப்பு கலை வல்லுனர் ஒரு புக்தியாக ரசூருல்லாவுடைய மதிலிருந்து உருவாக்கியவர் தான் அதன் மகாதிபுனும் ஜபல் ரவி அல்லாக இந்த ஆயத்தை ஓதும்போது அவர்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்வார்கள் என்று மதியப்பட்டிருக்கிறது அவ்வளவு அருமையான துவாய் யல்லா ஏற்றுக்கொள்வாயாக ஆமீர் என்றால் என்ன இஸ்ஸி ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக அந்த சகாமி சொல்கிறார் என்றால் ரொம்ப பெருமதியான வார்த்தைகளை அல்லா சூரத்துல் பக்கராவுடைய கடைசியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவேதான் சல்லுல்லாஹ் வளைவு செல்லம் சொல்கிறார்கள் சஹி முஸ்லீம்களை பதிவிறக்க விரிவாக யாரு சூரத்துல் பக்கராவின் இறுதி வசனங்கள் இரண்டையும் மோதுகிறார்கள் அவருக்கு அந்த ரெண்டு ஆயத்துகளும் போதுமானது என்று சொன்னார் என்ன போதுமானது அதற்கு அதிபுக்கரை வல்லுநர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்கிறார்கள் அதனை ஒன்றுதான் எல்லா கெடுதிகளில் இருந்தும் பாதுகாக்க போதுமானது அல்லது மறுமைநாதனுடைய பாடங்கள் சுமைகளிலிருந்தும் பாதுகாக்க போதுமானது அல்லது முழுப்புறான ஓதிய அந்த நன்மையை கொடுக்க போதுமானது என்று பலவிதமான விளக்கங்களை அந்த வார்த்தைக்கு போதுமானது கப்பத்தாக அந்த ரெண்டு ஆயிரத்து மறுக்கும் போதுமானது என்ற வார்த்தைக்கு அஜிசுக்கரை வல்லுநர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அல்லாவுடைய நிலவியார்களே இந்த சோதனை நீண்டு கொண்டு போகும்போது முஸ்லிம்களுடைய கவனம் இன்னொரு பக்கம் திரும்பி போக ஏனென்றால் இந்த கோவிட் என்ற இந்த சோதனை எங்களுடைய வாழ்க்கையை அசைத்துப் போடவில்லை புரட்டி போட்டுவிட்டது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ என்பது வாழ்க்கை முறைமைகள் அதிலிருந்து ரொம்பவே வித்தியாசப்பட்டு இந்த சோதனை உலகத்தில் இருந்து உயர்த்தப்படும் போது நாங்கள் திசையில் நிற்போம் என்றுதான் யோகிக்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும்பட்டிருக்கும் என்றுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம் அப்போது எங்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது நாங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாராகாததனால் அல்லா எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வைக்கிறார் நீங்கள் மாற்றவில்லை நாங்கள் உங்களை மாற்ற வைக்கிறோம் பல அறிஞர்கள் காலத்தில் சொல்லுகிற விடயம் இந்த கோவில் உலகத்துக்கு பல நன்மைகளையும் செய்திருக்கிறார் என்ன நன்மைகள் விபச்சார கூடங்களை இந்த கோவில் மூடியிருக்கிறது சாலைகளை மூடியிருக்கிறது ஆடல் பாடல்கள் நடக்கும் களியாட்ட விடுதிகளை மூடியிருக்கிறது விபச்சாரில் இருக்கும் அந்த நிறுத்தப்பட்டிருக்கிறது அல்லாவுக்கு மாற்றமான ஆண் பெண் கலவுகள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த கலவண்கள் எல்லாம் இந்த கோவிட் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இது இந்த உலகத்துக்கு அல்லாவுடைய கோபத்தை இறக்கும் அந்த பாவங்க பாவகரியமான பாவமான விடயங்களையும் நிறுத்தி இருக்கிறது அதற்கு நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதையும் யாருமே வளர்ந்துவிட முடியாது அல்லாவின் நல்லது யார்களை கவனம் எங்கே திரும்புகிறது என்றால் உலகம் அதன் முடிவை நோக்கி செல்கிறதா என்று மக்கள் யோசிக்கிறது இது தியாமத்துடைய ஒரு அடையாளமாக இருக்குமோ உலக முடிவுக்கான பெரும் பெரும் அடையாளங்கள் அடையாளங்கள் தோன்றுவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்குமோ என்று கூட மக்கள் சிந்திக்கிறார்கள் அப்படி சிந்திப்பதில் நியாயம் இல்லாமலும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உலக முடிவு எப்பொழுது வரும் என்ற செய்தி அவர்களுக்கு கூட அல்லாவினால் சொல்லப்படவில்லை அல்லாஹ் சொல்லுகிறார் பற்றி நம்பியே மக்கள் உங்களிடம் கேட்பார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அந்த அறிவு அல்லாவிடத்திலே இருக்க அதனுடைய அறிவு அல்லாவிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அல்லா அந்த ரகசியத்தை கண்ணகத்தை வைத்திருக்கிறார் ஆனால் இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு திடீரென்று எதிர்பார்க்காத நிலையில் அந்த நிலைமை ஏற்பட்டு அனைவர்களும் அல்லாவுடைய பிடியிலே சிக்கிக் கூடாது என்பதற்காக அல்ல அடையாளங்களை மட்டும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது அபுதமான பழைய அடையாளங்களை சொல்லவதாக ஒரு சொன்னதை உலமாக்கள் இரண்டு வகையாக தரம் பிரித்து சிறு அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என இரண்டு வகையாக புரிந்திருக்கிறார் அதிலே சிறிய அடையாளங்களாக சொல்லப்பட்டவைகள் அனைத்துமே நடந்து முடிந்து விட்டன என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு உலகத்திலே எல்லா பித்திராக்களும் ஆனால் இப்பொழுது எதிர்பார்க்கப்படுவது அல் அதா மாதம் குபுராமத்துக்குரிய பெரிய அடையாளங்கள் அந்த பெரிய அடையாளங்களிலே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் அதிலே ஒரு அடையாளம் ஆரம்பித்து விட்டால் தஸ்வீபு மணி அந்த கோருவை அறிந்துவிட்டால் அந்த மணிகளை எப்படி வேகமாக ஒன்றன் பின் ஒன்றாக கறந்து போகுமோ அதுபோன்று அந்த அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெகு சீக்கிரமாக வந்து உலக இப்பொழுது கோவிட் என்ற இந்த சோதனையும் உலக முடிவுக்கான ஒரு அறிகுறியாக நல்லவர்களை உலகத்தில் காவு கொண்டு செல்லும் ஒரு அறிகுறியாக இருக்கும் என்று கூட பல நல்லவர்கள் மரணிக்கிறார்கள் உலமாக்கள் மரணிக்கிறார்கள் நல்லவர்கள் உலகத்தை விட்டு போவது கெட்டவர்களை வைத்து இந்த உலகம் உலக அழிவு நடக்கும் அதிசை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறார் நல்லவர்கள் உலகத்தை விட்டு போகும்போதே அவர்களுடைய உடல் மட்டுமல்ல போகிறது அதனால் அவர்களுடைய குடும்பம் மட்டுமல்ல பாதிக்கப்படுகிறது அவர்களிடத்தில் இருந்த அறிவும் சேர்ந்து போகிறதே அதனால் மடமை என்ற பாரிய நோயிற்கு இந்த சமூகமே உள்ளாக செல்லுல்லாஹோ அறிமுல்லவர்கள் நெருங்கும் போது நடக்கக்கூடிய சில அடையாளங்களை வகைப்படுத்தி சொன்னார் அந்த காலத்தில் உலகம் நெருங்கும் போது உலக முடிவு நெருங்கும் போது சொன்னார்கள் அறிவு குறைந்து காலத்தை வளர்ந்திருக்கிறது அறிவு வளரவில்லை கலைகள் வளைந்திருக்கின்றன அறிவு குறைந்து கொண்டு போகிற அறிவு குறைந்து கொண்டு போவது எதனால் புத்தகங்கள் குறைவதனால் அல்ல அந்த அறிவை சுமந்த ஆலிங்கள் பூமியிலிருந்து விடைபெறுவதனால் அறிவு உலகத்தில் இருந்து போகிறது என்பது அறிவாளிகள் உலகத்தை விட்டு மூத்தாக்குவதை கொண்டு உருவாக்கும் கஞ்சத்தனம் உலகத்திலே அதிகரிக்கும் பூகம்பங்கள் உலகத்திலே அதிகரிக்கும் கொலை அதிகரிக்கும் சொன்னார் கொலை அதிகரித்து நிறைய ஆண்கள் கொல்லப்படுவார்கள் ஒரு நாற்பது பெண்களை அன் ஐம்பது பெண்களை ஒரு குடும்ப தலைவர் கவனிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும் ஒருவர் சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தை ஐம்பது பேர் சாப்பிடுகின்ற அளவுக்கு பெண்களுக்கு பங்கிட வேண்டிய அளவுக்கு குடும்பங்கள் சுமையுள்ள குடும்பங்களாக பெண்கள் நிறைந்த குடும்பங்களாக அமையும் என்று சூழ்ந்தாய் திருவாக தெளிவாக சொல்கிறார் அது மட்டுமல்ல கிரகணங்கள் அதிகரிக்கும் பாருங்கள் முன்தின காலங்களிலே ஒரு சந்திர கிரகணம் அல்லது ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுவதாக இருந்தால் பல ஆண்டுகளுக்கு ஒரு தடவையே ஒரு கிரகணத்தை பற்றி செய்திய கழிவு இப்போது வருடா வருடம் நேற்றையும் முன்ன முன்னைய நாள் நேற்றைக்கும் முன்னைய ஒரு சந்திர கிரகணம் எங்களுடைய நாட்டிலே அது தென்படுகின்ற நேரம் ரொம்ப குறைவாக இருந்ததனால் அந்த தொழுகைக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அடுத்த மாதம் பத்தாம் திகதி அதற்கு பிறகுள்ள நாட்களில் மீண்டும் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அல்லா மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாரிய அல்லாவுடைய கோப பார்வைக்குரிய அறிகுறிதான் கிரகணங்கள் ஏற்படுகிறது கிரகணம் ஏற்படுவது ஒரு சந்தோஷமான விடயும் அல்ல கிரகணம் ஏற்படுவது என்பது அதன் பின்னணியிலே அல்லாவுடைய கோப பார்வை வெளிப்பட போகிறது என்பதற்கு ஆகவே கிரகணங்கள் அதிகமாக ஏற்படுவதும் கியாமத்துக்குரிய அடையாளமாகவில்லை அறைந்தோ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு இந்த பிரசங்கத்திலே நாங்கள் ஒரு தலைப்பிலே பேசத்தான் உத்தேசித்தோம் கியாமத்துடைய முக்கியமான அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை பற்றி பேசுவதற்கே தயாரானோ ாலும் அந்த அடையாள பேசாம் அதற்கு முன்னால் சில விடயங்களை தொட்டு காட்டி அதனை தொடர்ந்து பேசினால் அது மக்களுக்கு விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதனால் தற்போது ஏற்பட்டிருக்கும் சோதனை அதற்கான காரணிகள் அதிலே இருந்து மக்களுக்கு கியாமத்துடைய சிந்தனை ஏன் எலும்புகிறது விடயங்களை தொடர்பு பேசிவிட்டு கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி பேசலாம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் அல்லாஹு தாலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை அதற்குரிய ஆற்றலையும் அதற்குரிய உடல் வலிமையையும் சிந்தனையும் அல்லாஹத்தாலா தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹான குரான்கே சில சித்தினாக்களை பற்றி இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்கிறார் அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும் சித்தினா செய்யாதவர்களையும் பிடிக்கக்கூடிய சில பிஞ்சினாக்கள் இருக்கிறது அந்த அநியாயத்தோடு சம்பந்தமே இல்லாத குழந்தைகள் அப்பாவிகள் ஒன்றும் அறியாதவர்கள் அகப்பட்டு அவர்கள் பலியாகுவார்கள் அந்த பிஞ்சினாவை எல்லாம் பயப்பட சொல்கிறார் பலமும் விற்கும் உங்களின் அநியாயம் செய்தவர்களை மாத்திரம் பிடிக்காது எல்லோரையும் பொதுவாக பிடிக்கக்கூடிய சித்திராவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார் அல்லா பிடிப்பதில் கடுமையானவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறார் வளமோ சதீந்து அவர்கள் ஒரு நாள் மதீனாவுடைய ஒரு உயர்ந்த கட்டிடத்துக்கு மேலே ஏறி சுற்றும் முற்றும் பார்க்கிறார் இது சபீர் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி பார்த்து கொண்டே சகாபாக்களை விடுத்து சொல்கிறார்கள் நீங்கள் காணாத பல விடயங்களை நான் இப்பொழுது இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சகாபாக்கள் தான் சகாபாக்களுக்கு தெரியாத பல விடயங்கள் அல்லாவுடைய ரசூருக்கு அல்லா காட்டிக் கொண்டிருக்கிறார் சொன்னார்கள் உலகத்தில் தியாம நாள் வரைக்கும் எந்தெந்த இடங்களிலே இருந்து குழப்பங்கள் நிகழப் போகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் எனக்கு தெளிவாக அடையாளப்படுத்தப்படுகிறது எப்படி மழை பொழிந்தால் அந்த மலை துளிகள் விழுகின்ற இட இடங்கள் அந்த பெரிய பெரிய துவாரமாக மழை விழுந்து அந்த இடங்களில் காட்சியளிக்குமோ இதுபோன்று எந்தெந்த வீடுகளுக்குள் இருந்து எந்தெந்த பஜாறுகள் இருந்து எந்தெந்த நாடுகள் இருந்து மாளிகைகளுக்குள்ளிருந்து உலகத்துக்கு பித்திரா வருமோ அந்த இடங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் கமல்வா தெரிவிக்கிற மலை துளிகள் விழுகின்ற இடையிடங்கள் எவ்வாறு தெளிவாக தெரியுமோ அதுபோன்று பிந்தி நாட்கள் வருகின்ற இடங்கள் எனக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொன்னதாக சொன்னார் இன்னொரு கட்டத்திலே சொன்னதாக வளைகு செல்லவர்கள் அதர தைணம் பீட்டு ஜல்லியல்லாஹ் மனந்தான் சொல்லலாசுடைய மனைவின் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்து திடீரென்று பதற்ற மடைந்த விழுதலாக முகமெல்லாம் சிவந்திருக்கிறது மனிதனுக்கு பயம் வந்தால் முகம் சிவக்கும் பயம் வந்தால் முகம் மஞ்சளிக்கும் கோபம் வந்தால் முகம் சிவக்கும் கோபத்துடன் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் லாயுதா இல்லல்லா வயலுள்ளில் ஆரம் லாயுதா இல்லல்லா சொல்லிவிட்டு அறவிகளுக்கு நாசம் உண்டாகிற காலம் உண்டாகிவிட்டது கதற்கு தரம் அரபிகளுக்கு சருகள் நெருங்கிவிட்டன நாட்டம் உண்டாகிற காலம் நெருங்கிவிட்டது ஒரு இடத்தில் ரகசியமாக வைத்திருக்கிறார் சூரத்து கத்திலே துர்கர் நயன் என்னும் வண்ணதினால் அவர்கள் இருந்த இடத்துக்கு ஒரு பாதிய மதில் எழுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விபரம் எல்லாம் சூரத்து கப்பினுடைய ஆள் காட்சி இணைத்து காட்டினார்கள் இது போன்ற ஒரு துவாரம் அந்த மதிலிருந்து என்று போடப்பட்டு விட்டது என்று சொல்லலாம் சொன்னார்கள் என்றால் அர்த்தம் என்ன எந்த இடம் எந்த நபர்கள் உலகத்தை குழப்ப போகிறார்களோ அந்த குழப்பக்காரர்கள் இருக்குகின்ற இடத்தில துவாரமிடப்பட்டிருப்பது அந்த குழப்பத்தின் அறிகுறிகள் தாக்கங்கள் இனி உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்ற செய்தியை சொல்லத்தான் பூமியில் இருக்கும் போதேஜிகள் அடச்சி வைக்கப்பட்டிருந்த அந்த மதியிலிருந்து துவாரம் போடப்பட்டுவிட்ட இந்த செய்தியை கேட்டவுடன் ரொம்ப பயந்து போய் ரசூருல்லா இசலாசனத்திலே கேட்கிறார்கள் அனு உலக்கு உலகத்திலே தலை விரித்தாட போகிறது குழப்பங்கள் உலகத்திலே உண்டாக போகிறது என்றால் அடுத்து அடிவுதானே வறுமையான சூழல்லா எங்களிலே நல்ல மனிதர்கள் இருக்கும் நாம் அழிந்து போவோமா அழிக்கப்படுவோமா நல்லவர்கள் சொலுபவர்கள் குரான் வருபவர்கள் சலவாற்றி சொல்பவர்கள் தான தருமம் செய்பவர்கள் சமூகத்துக்காக பணியாற்றுகின்றவர்கள் இப்படியான நல்லவர்கள் இருக்கும் போதும் உலகத்துக்கு அடைவு என்ற ஒரு முக்கிய கேள்வி அதில் ஜெய்தபிரதி அல்லா அவர்கள் அந்த கேட்டார்கள் என்ன சொன்னார்கள் நல்லவர்களின் நலவை அல்லாஹ் பார்ப்பதை விடவும் உலகத்தில் கெட்டவர்களின் கடுவிகள் அதிகரித்து சென்றால் கொடுக்கும் நல்லவர்களும் அதிகரித்து விட்டால் அழிவு வரும் என்று சொல்லிவிட்டார் பிறகு சொன்னார்கள் ஆனால் தியாமத்துறையின் ஆலையில் எல்லோரையும் தண்டனையின் போது அழிவின் போது உலகத்தில் பொதுவாக அளித்தாலும் தியாமத்தின் ஆலையில் அல்லாஹ் எழுப்பும் போது அனைவர்களையும் சமமாக நடத்த மாட்டான் அவரவர்களுடைய நீயத்திற்கு ஏற்ப அவரவர்கள் நடந்து கொண்ட முறைமை அல்லாஹர்களை வித்தியாசப்படுத்துவார் என்று அல்லாலை செல்ல முருகன் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே ஹியாமத்துடைய நாளையின் அடையாளங்களை பற்றி இஷா அல்லாஹ் தொடராக எதிர்வரும் வாரங்களில் செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெறும் அந்த பயான் நிகழ்ச்சிகளில் இஷா அல்லா நாங்கள் தொடராக பேச இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் இந்த சோதனையிலிருந்து பாதுகாத்து இந்த உலகத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த சோதனை அவசரமாக நீக்கி இதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரப்பமான கூறிகளை கொடுத்து அல்லாஹு தாலா அனைவர்களுக்கும் மறுமைக்காக தயார் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவானாக என்னை பிரார்பித்து எனது இந்த உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் அவானா இல்லாது